நட்டினையின் அஞ்சல் தலை தகவலுக்காக மங்களூர்ல இருந்து ஸ்ரீதர் இன்னைக்கு ஆகஸ்ட் உலகத்துல இருக்கிறோட மாடர்ன் வேர்ல்டோட ஏழு அதிசயங்கள் எது எது கம்பைல் பண்றப்போ ஆயிரத்தி நடந்த ஒரு தொகுப்பு அந்த தொகுப்புல ஏழு உலக அதிசயங்கள்ல ஒன்னா செலக்ட் பண்ணப்பட்ட இன்னைக்கு உலகத்தோட கடல் வழி பயணத்துல ஆகட்டும் கடல் வழி வணிகத்துல அதாவது ட்ரேட்ல ஆகட்டும் ஒரு மிக சிறந்த இன்ஜினியரிங் மார்வல் அதாவது பொறியியல் துறை அற்புதம் அப்படின்னா அது பனாமா கெனால் அப்படிங்கிற பனாமா கால்வாய் திட்டம் இந்த பனாமா கெனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் வணிகத்துக்காக அதாவது கப்பல் போக்குவரத்துக்காக திறந்து வைக்கப்பட்ட தினம்தான் August 15. நாட்டோட வருஷம் தொடங்கப்பட்டது ஆனா இந்த திட்டம் நடந்துகிட்டு இருந்த மக்கள் அதாவது இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்த்த நிறைய மக்கள் இறந்து போனதுனால பிரான்ஸ் நாடு இந்த ப்ராஜெக்டரா கொண்டு போக முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டது அந்த சமயத்துல அமெரிக்க நாடு முன்னாடி வந்து தான் அந்த ப்ராஜெக்ட எடுத்து நடத்த முடிக்கிறதா சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் கையில எடுத்துக்கிட்டாங்க அப்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் அமெரிக்க அதிபரா இருந்த தியோடர் ரூஸ்வெல்ட் அப்புறம் அமெரிக்க நாட்டோட ராணுவத்துல இன்ஜினியரா வேலை பார்த்த ஜார்ஜ் வாஷிங்டன் கோத்தல்ஸ் இவங்க ரெண்டு பேரும் இந்த திட்டத்தை செயல்படுத்த ஆரம்பிச்சாங்க பல தொழில்நுட்ப சங்கடங்களையும் சமாளிச்சு பத்து வருஷங்கள்ல இந்த திட்டத்தை கம்ப்ளீட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கப்பல் போக்குவரத்துக்கு இந்த பனாமா கால்வாய் திறந்து வைக்கப்பட்டது இந்த பனாமா கால்வாய்ல அப்படி என்ன சிறப்பு எதனால இது தேவைப்பட்டது அடுத்ததா அதை பார்க்கலாம் ஓகே ஒரு கப்பல் அட்லாண்டிக் கடல்லிருந்து பசிபிக் கடலுக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா அது தென் அமெரிக்காவை ஃபுல்லாக கிராஸ் பண்ணி ஒன்னா மேகலன் ஸ்ட்ரெய்ட் அதாவது மேகலன் ஜலசந்தி வழியாக ட்ராவல் பண்ணணும் இல்லாட்டி கேப் ஹான் அப்படிங்கிற தீவை சுற்றி ட்ராவல் பண்ணுறது தான் வழக்கமாக இருந்தது இந்த ட்ராவல் டைம் ரெடியூஸ் பண்ண தொடங்கப்பட்டது தான் வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் இணைக்கிற பனமா நாடு இருக்கிற இடத்துல ஒரு கால்வாய் வெட்டி கப்பல் போக்குவரத்து மேற்கொள்ளலாம் அப்படிங்குற திட்டம் சுமார் எண்பத்தி ரெண்டு தூரம் உள்ள இந்த கால்வாய் ரெண்டு பெருங்கடல்களை இணைக்கிறதோட மேடு பள்ளமா எந்த இடத்துல ஒரு செயற்கையான ஒரு ஏரி உருவாக்கி கப்பல் போக்குவரத்துக்கு டிசைன் பண்ணாங்க இந்த கால்வாய் வழியா டிராவல் பண்ற அளவுலதான் உலகத்துல இருக்கிற கப்பல்கள் கட்டப்படுது அப்படிங்கறது கால்வாயோட முக்கியத்துவத்தை குறிக்கிது அமெரிக்கா முன்னெடுத்து கட்டப்பட்ட பனமா கனாலோட உரிமைய அமெரிக்காவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் வரைக்கும் வச்சிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் பனமா நாட்டோட ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒத்தினால அது பனாமா நாட்டுக்கு டிரான்ஸ்பர் ஆச்சு இன்னைக்கு பனாமா நாட்டு பனாமா நாடுதான் இந்த பனாமா கால்வாயை மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க இந்த பனாமா கனால் வழியா இன்னைக்கு எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கப்பல் போக்குவரத்து நடந்துட்டு வருது இதனால கப்பல்களோட டிராவல் டைம் கணிசமா குறையறதோட மட்டுமில்லாம பொருளாதார ரீதியா இது ஒரு ரொம்ப உபயோகமான திட்டமாவும் இருந்தது சந்தேகமே இல்லைங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் வருஷம் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த பனாமா கனாலோட இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவ சிறப்பிக்க அமெரிக்க அஞ்சல் துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் மூணு சென்ட் அஞ்சல் தலை வெளியிட்டாங்க இந்த அஞ்சல் தலையில அமெரிக்க அதிபர் தியோடர் ரூஸ்வெல்ட் மற்றும் பனாமா கனால் திட்டத்தோட இன்ஜினியர் ஜார்ஜ் வாஷிங்டன் கோத்தல்ஸ் இவங்க ரெண்டு பேரையும் கூட இந்த அஞ்சல் தலையில பதிவு பண்ணி அவங்கள கௌரவப்படுத்தி இருந்தாங்க இந்த அஞ்சல் தலையை நாம கப்பல்கள் அதாவது ஷிப்ஸ் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் அமெரிக்க அதிபர்கள் அதாவது அமெரிக்கன் பிரசிடென்ட்ஸ் அப்படிங்குற அஞ்சல் தலை தலைப்பிலையும் ஆண்டு விழா அஞ்சல் தலைகள் அதாவது போஸ்டேஜ் ஸ்டாம்ப் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் இன்ஜினியரிங் மார்வல்ஸ் ஆஃப் திரு அற்புதங்கள் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நவீன உலகத்தோட அதிசயங்கள் அதாவது ஒண்டர்ஸ் ஆப் த மாடர்ன் வேர்ல்ட் அப்படிங்கிற அஞ்சல் தலை தலைப்பிலையும் நாம் சேகரிக்கலாம் நாளை மற்றொரு அஞ்சல் தலை தகவலோடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்